அபு ஹொரேரவர்கள் அதிகமான நபி மொழிகளை அறிவிக்கிறாரே என மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவின் வேதத்தில் இரண்டு வசனங்கள் மாத்திரம் இல்லை என்றால் நான் ஒரு நபி மொழியை கூட அறிவித்திருக்க மாட்டேன் என்று அபு ஹுரேரார் அலி அல்லாஹூனவர்கள் கூறிவிட்டு நாம் நேர் வழியையும் தெளிவான சான்றுகளையும் அருளி மக்களுக்காக அவற்றை வேதத்தில் நாம் தெளிவாக கூறிய பின்னரும் யார் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் தன் அருளுக்கு அருகதையற்றவர்களாகி விடுகின்றான் மேலும் தீயோரை சபிப்பவர்களான்களும் வானவர்களும் அவர்களை சபிக்கின்றனர் ஆயினும் அவர்களில் யார் தமது குற்றங்களில் இருந்து மீண்டு மேலும் தம்மை சீர்திருத்திக்கொண்டு இன்னும் தாம் மறைத்தவற்றை மக்களுக்கு தெளிவுபடுத்தியும் அவர்களை தவிர அவ்வாறு தம்மை திருத்திக் கொண்ட அவர்களை நான் மன்னித்து விட்டேன் நான் மிக்க மன்னிப்பவனும் அருள்வதில் அளவற்றவனுமாவேன் இரண்டாவது அத்தியாயம் ஒன்பது மற்றும் நூற்றி அறுபதாவது என்ற இரு வசனங்களையும் ஓதி காட்டினார்கள் மேலும் தொடர்ந்து மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த எங்கள் சகோதரர்களோ வியாபார பேரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் மதீனாவில் அன்சாரி தோழர்களோ தங்கள் விவசாய செல்வங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த அபோகுரேராவோ முழுக்க முழுக்க வேறு வேலைகளில் ஈடுபடாமல் வயிறு நிரம்பினால் போதும் என்று நபிசல்லும் அழைகுவ செல்லும் அவர்களுடனேயே இருந்தேன் மற்றவர்கள் வருகை தராத இடங்களுக்கெல்லாம் நான் செல்வேன் அவர்கள் மனப்பாடம் செய்யாதவற்றையெல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள்